الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور امتصنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له هذا الله لا اله الا الله وحده لا شريك له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 innaka hamidun majid amma ba'd faqad qala allah subhanahu wa ta'ala fi kalamihil karim a'udhu billahi minash shaytanir rajeem bismillahir rahmanir rahim يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا انفسكم واهليكم نارا وقالوا ربنا انا اطعنا سادتنا وكبراءنا فاضلونا السبيل ربنا اتهمهم لعفين من العذاب ولعنهم لعنا كبيرا صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى هجرته الى الله الى الله الى آخر الحديث او பமங்கான வசலாம் மேலான கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே பெரியார்களே அல்லாஹில் ஜலாடுஹு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் இன்றைக்கு உலகத்தில் தாய்மார்களே சகோதரிகளே நான் நான் ஏ இந்த பிறந்திருக்கிறேன் நான் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையினுடைய திசை என்ன என்னுடைய இருபது முப்பது நாற்பது ஐம்பது வருட காலங்கள் கழிந்து முடிந்து விட்டது ஆனால் எந்த திசையில் என்னுடைய காலங்கள் கழிந்திருக்கிறது தாய்மார்களே சோதரிகள் என வாழ்க்கையினுடைய கிபுளா என்ன இன்னைக்கு என் வாழ்க்கையினுடைய திபுளா என்ன என்று சிந்திக்க மறந்து ஒரு கூட்டம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பலர்கள் எந்த அளவுக்கு மறந்துட்டாங்கண்டா எழுபது எண்பது வருடங்கள் கழிந்து முடிந்திருச்சு தாய்மார்களே சோதரிகளே அந்த கழிந்து முடிந்து கொண்டிருக்க உலகத்தில் அத்தனை விடயத்தை பத்தி ஆராய்ச்சி செஞ்சு நான் ஏன் அந்த பூமியில பிறந்தேன் என்ற உண்மையை மறந்தே கபருக்கு போய்த்துட்டான் நான் ஏன் பிறந்தேன் என்ற விஷயத்தை கேட்க மறந்தே மன்னரைக்கும் போய்த்துட்டான் எண்பது வருடம் வாழ்ந்துட்டார் எண்பது வருஷத்தில் நான் ஏன் பூமியில பிறந்தேன் சிந்திக்க மறந்து போய்த்துட்டான் அல்லது பல மக்களை சிந்திக்க உலகமே மறக்க வச்சிருச்சு உண்மையை உணர்றதுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு உலகம் உலகம் அவங்களை மயக்கிருச்சு மறக்க வச்சிருச்சு அல்லது போதையில தள்ளிருச்சு பலர்கள் மதுவை குடிச்சால் போதை வருண்டி யோசிப்பாங்க சவர்களே பிரியார்களே அன்பு சல்லாஹலி சொன்னாங்க வெறும் போதை மதுவாட மட்டுமல்ல நபி அவங்க சொன்னாங்க சக்கரத்தான் ரெண்டு போதைகள் இருக்குது ரெண்டு போதைகள் இருக்குது ரெண்டும் அதுல ஒன்று தான் வாழ்க்கையின் மோகம் வாழ்க்கையினுடைய மோகம் உலகத்தையும் உலகத்தினுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக குளிர்ச்சியாக இன்பமாக பெருசாக பகட்டாக அமைச்சு கொள்ளணும் அடிப்படையில் ஆனா வாழ்க்கையினுடைய நோக்கத்தை மறந்துடுவாங்க இது எந்த அளவுக்கு மறக்கடிக்க செய்தும் சௌர்களே பெரியார்களே தாய்மார்களே சில சமயத்தில் மதுவ குடித்தவன் கூட கண்விழிச்சிட்டார் மதுவை குடிச்சவன் சில சமயத்தில் அவன் தூங்கி எழுவிட்டால் அவனுடைய போதை தெளிஞ்சிடும் ஆனா உலகத்தினுடைய மோகம் இருக்கிறது வாழ்க்கையில் பூரா அந்த போதை அந்த மனிதர்கள் தரிப்பட்டே இருக்கும் கடைசி உரைக்கும் கண் திறக்க விடாது கல்பு திறக்காது சிந்தன திறக்காது கூட்டத்தை விட்டும் பூரா முஸ்லீம்களையும் காப்பாற்றுவானான் தாய்மார்களே சோதரிகளே இப்படி உலகம் எல்லாம் ஒரு நோக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கைய அநியாயத்தில் எதிர்காலம் தன்னுடைய லட்சியத்தை மறந்து வாழக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் அழகான ஒரு ஏற்பாடு அமைச்சு தந்திருக்கிறான் இப்படியாக கிடைக்கக்கூடிய நேரங்களையும் காலங்களையும் அந்த காலிக்கு எதற்காகப்பா என்ன படைச்சிருக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையினுடைய திசை என்ன தன்னுடைய வாழ்க்கை எதற்காக தன்னுடைய குடும்பம் எதுக்காக தன்னுடைய சந்ததிகள் எதற்காக இந்த பூமியில நாட்களையும் காலங்களையும் மாதங்களையும் வருடங்களையும் கழித்து ஏதோ ஒரு வாழ்க்கை வாழுகிறோம் எதற்காக வாழுகிறோம் என்ற ஒரு சிந்தனையை ஊட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைச்சு தந்திருக்கிறான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தோடு தாய்மார்களே அல்லாவுக்கு நன்றி செலுத்தோடும் இப்படியான அருமையான சந்தர்ப்பங்கள் கிடைச்சும் கூட என்ன சொல்றதாக இருந்தா இப்படியான அரசாங்கமே ஓய்வு கொடுத்திருக்கிறப்பா நாங்க தான் ஓய்வு எடுத்துக்கொள்ள தயார் இல்லை ஒரு குடும்பமாக எடுத்துக்கொண்டால் நானும் உழைக்கிறாரு வாப்பாவும் உழைக்கிறாரு உமாவும் டியூட்டிக்கு போறா மகனும் போறான் வீட்டில் யாருக்கும் நிம்மதி இல்ல ஓய்வு இல்ல முழு பேரும் ஓடி ஓடி உழைக்கிறான் தாய்மார்களே சோதரிகளை பலர்கள் எந்த அளவுக்கு ஓடுறாங்க பகல் டியூட்டி முடிச்சு போதாதுக்கு நைட் டியூட்டி வரை செய் தாய்மார்களே சோதரிகளே அரசாங்கமே பார்த்து ஓய்வு கொடுக்குது இப்படியான நாட்கள இந்த ஓய்வு நாட்கள்லையும் சிலர்களுக்கு நீவ அல்லது அப்படித்தான் ஓய்வு கிடைச்சிட்டா இதில் அந்த நாள் பாவத்துக்குரிய நாள் அந்த நாள் மனுவீச்சைக்குரிய நாள் அந்த நாள் அசிங்கங்களை செய்வதற்குரிய நாள் என்ற அடிப்படையில் பலர்களுடைய நில பலர்களுடைய நில அல்லாஹு ஏதோ சில கல்விகளுக்கு எல்லாம் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார் பலர்களை ரோட்டில் உட்கார வச்சிருக்கிறார் நாமங்களை சொல்லிக்கொண்டு ஆதரத்தை கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்திருக்கிறான் அல்லாஹ் ஜலாலு மூத்த வரைக்கும் நல்ல இஸ்தே காமத்தையும் தருவானு மறுபக்கத்துல அல்ல எங்களை மறுபக்கமாக தள்ளிட்டா இதையும் பயப்படுவனும் நாங்க யாரையும் குத்தம் சொல்றதுக்கு வழிகாட்டிட்டானோ யாரால வழி கெடுக்கெடுத்து வழி காட்டவும் தாய்மார்களே அவங்கெல்லாம் அந்த நிலைமையில இருக்கிறாங்களே நாங்க நல்லா இருக்கிறோம் நாங்க தீன் உள்ளவங்க நாங்க மார்க்கம் உள்ளவங்க நாங்க ஓய்வு நாட்கள் எல்லா நாட்களும் படைச்சவன திருப்திப்படுத்தக்கூடிய பரிசுத்தவாதிகள் இல்ல தாய்மார்களே இதுவும் அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹுடைய ரஹமத் அவன் அணைச்சு இல்லை என்றால் நல்லா உதறி தள்ளிட்டா பயப்படு கெட்டித்தனத்தால் அல்ல ஒரு நன்மையை செய்யறது தாய்மார்களே சோதர்களே கட்டித்தனம் எங்கடைய திறமை இல்ல நாங்க எல்லாம் நல்லவங்க இல்லவே இல்லை அல்லாவுடைய அன்பால் அல்லாஹு ஏற்பாடுகளை செஞ்சு தந்திருக்கிறான் நலவுகள் அவன் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறான் கருத்துக்கள் யார்கஜலவுகளை விளக்கமே வருது வேண்டும் என்ற உணர்வையோ அல்லாஹ் இல்லாமல் தாய்மார்களே இன்னும் சொல்றதாக பயன்படுத்துகிறான் அவங்களை பாவிச்சு கொண்டிருக்கிறான் தவிர பலர்கள் இப்படியான நல்ல சந்தர்ப்பம் இல்லை என்ற ஒரு கவலை உள்ளத்துக்கு தாய்மார்களே அதே நேரத்தில் அல்லாவுக்கு அல்லா எங்களை ஈடுபடுத்துறதுக்காக நண்டு செலுத்துறது எங்க யாருடைய கட்டித்தன் கெட்டித்தனமோ திறமையோ நாங்களாக ஏற்படுத்திக் கொண்டதோ கிடையவே கிடையாது அவங்களுக்கு நபியை நீங்க எந்த வழியையும் பெற்றுக் கொள்ள மாட்டேன் நபியாக இருந்தாலும் சரி அதனால தாய்மார்களே சோர்களை ஒரு கித்தனாவுடைய காலம் அசிங்கங்கள் நிறைஞ்ச காலம் பாவங்கள் நிறைஞ்சு கொண்டிருக்கக்கூடிய காலம் அதுலேயும் ஓய்வுடைய காலங்கள் நேரங்கள் கிடைச்சிட்டா அதுவெல்லாம் மனுவீச்சைக்குரிய நேரங்கள் காலங்கள் என்ற அடிப்படையில் கண்களும் காதுகளும் தாய்மார்களே சௌரிகளே உணர்வுகள் அத்தனையும் ஒரு அசிங்கத்தின் பக்கம் திரும்பி பெரிய மட்டத்திலிருந்து அடிமட்டம் வரைக்கும் பெரிய மக்கள் இருந்து சின்ன மக்கள் வரைக்கும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் சகலர்கள் அன்றைக்கு உலகத்தை கொண்டு ஒரு வகையான மயக்கத்தில் இருக்கிறோம் அல்லாஹ் ஏதோ ஒரு தெளிவு தந்திருக்கிறான் இப்படியான ஒரு நல்ல அமைப்புகள் உட்கார்ந்து சிந்திக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் அல்லாவுக்கு நன்றி செலுத்தம் தாய்மார்களை சோதரிகளை என்ன தாய்மார்களை உலகத்தில் வாழ்கிறோம் எதற்காக திருமணம் செய்கிறோம் எதற்காக குடும்பங்கள் கோத்திரங்கள் அதாவது பிள்ளைகள் சந்ததிகள் ஏன் எதற்காக தாய்மார்களை அத்தனையும் ஒரு லட்சியத்தோட ஒரு லட்சியத்தோட ஒரு காரியத்தோட வாழ்க்கை அமைகிறது கடமை தாய்மார்களே சாதாரணமாக செலவழிக்கிறார் அவர் சும்மா கட்டலையே தாய்மார்களே அல்லாது தொண்ணூறு வருஷத்து வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான் அல்ல சும்மா கொடுக்கல பெரிய ஏற்பாடுகள் பெரிய திட்டம் அந்த காலிக்க ஒவ்வொருத்தரும் விளங்கணும் அந்த காலிக்கு நன்றி உள்ளவங்களும் இலவாளும் அது யாராக இருந்தாலும் சரி நீ எந்த மட்டத்தில் வாழ்ந்தாலும் சரி நீங்க பெரிய பதவிக்கும் பாக்கியங்களுக்கும் உட்பட்டவங்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருந்தாலும் சரி தாய்மார்களே சோதரிகளே அல்லாவும் திருப்திப்படுத்த விருப்பம் நீங்க நூறு வருஷம் வாழ் வாழக்கூடிய சமயத்தில் முதலாளி ஆகிறீங்க தொழிலாளி ஆகிறீங்க அக்கௌண்ட் ஆகிறீங்க ஜீங்க ஆனாக வாழ்க்கையினுடைய தரம் உலக மட்டத்தில் எப்படியும் அமையலாம் ஆனா அல்லாஹிடத்தில் போகும்போது ஒரே ஒரு டிகிரி தான் தேவை அல்லாஹ் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு டிகிரி தான் என்னது முஸ்லீமாக சங்க தாய்மார்களே சோதரிகளே முஸ்லிம் எப்படி போறது முஸ்லிமாக வாழ்ந்தாக முஸ்லீமாக வாழ்ந்த போய் சேரலாம் வாழ்க்கையினுடைய டிசைன் வேற மூத்து வேற டிசைனா வாழ்க்கையினுடைய வாழ்க்கையினுடைய போக்கும் நோக்கம் வாழ்க்கையினுடைய ரசனைகள் ஒருவிதம் ஆனால் மௌத்து மட்டும் ஒரு முஸ்லிமாக ஒரு நபியை போல ஒரு சகாபிய போல நடக்குமா தமுசூன் நீ எப்படி வாழ்வீர்களோ அப்படித்தான் தாய்மார்கள் எப்படி வாழ்வீர்களோ அப்படித்தான் எப்படி மௌத்தோ அப்படித்தான் எழுப்பாட்டப்படுவீர்கள் எனவே தாய்மார்களே சோதரிகளே பெரியோர்களே நாங்கள் அத்தனை பேர்களிடம் சிந்திக்கோ என்னுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பு நோக்கும் போக்கும் ஒரு முஸ்லீமுடையதாக அமைதா நான் முஸ்லீமாக மூத்தாகணும் எனக்குரிய சந்ததிகள் முஸ்லீமாக வாழணும் முஸ்லீமாக மூத்தாகணும் அதுக்காக என்ன மைதானம் தயாரிக்கப்படுது அதுக்காக என்ன மைதானம் தயாரிக்கப்படுது இன்றைக்கு தாய்மார்களே சோதரிகளே தன்னுடைய மகன் ஒரு பட்டதாரியாக வரணும் தன்னுடைய மகள் பெரியதொரு பட்டதாரியாக வரணும் அதுக்காக அடி ஆரம்பத்தில் இருந்தே நேர்சரி காலத்திலிருந்து அவங்களை தயாரிக்கிறான் மகள் பெரியதொரு பெரியதொரு மேனேஜரா வரணும் பெரிய அடிப்படையில் பதவிகள் எடுக்கணும் மகளும் அப்படி மகளும் நேர்சரியிலிருந்தே முழு முயற்சி நடக்கு எந்த மகளும் மகனும் முஸ்லீமாக வாழணும் நான் முஸ்லீமாக வாழணும் என்னுடைய மகள் முஸ்லீமாக வாழணும் என்னுடைய மகள் முஸ்லீமாக வாழணும் அடிப்படையில் உண்மையில் அல்லாஹ்மார்களே சோதரிகளை அல்லா உலகத்தில் பல்வேறு பெருமதியை விளங்குகிறோம் மதிக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பாக்கியத்தை இழந்தவர்கள் உலகத்தில் அல்ல கொடுத்த பாக்கியத்தில் பெரும் பாக்கியத்தில் ஒன்று தான் அல்லாஹ் ஜலாலு சந்ததிகளுடைய அல்லாஹ் சந்ததிகளுடைய பாக்கியத்தை அல்லா கொடுக்கிறது அதுக்கு எவ்வளவு வில யாருக்கு பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்களோ கல்யாணம் ஆகியும் பதினைஞ்சு வருஷம் ஆச்சு இருபது வருஷமாச்சு நாற்பது வருஷமா அந்த பாக்கியத்தை இழந்து மகர்வமாக்கப்பட்ட நிலைமையில அல்லது அந்த பாக்கியம் கொடுக்கப்படாத நிலமையில காலங்கள் கழிக்கிறாங்களே அவங்களுக்கு விளங்கும் குழந்தையினுடைய பெருமதி அதனுடைய விலை எவ்வளவு அது எவ்வளவு விலை அந்த நிலமத்துக்குரிய மதிப்பும் பெருமதியும் எவ்வளவு அவங்களுக்கு மட்டுமே யாரால கொடுக்க முடியும் யாரால சமைக்க முடியும் உலகத்து எந்த சக்திகள் அதுக்கு உதவி செய்ய முடியும் தாய்மார்களே சோர்களை இல்லாதவங்கள்ட்ட அணுகி கேட்டா தெரியும் இல்லாதவங்கள்ட்ட அணுகி கேட்டா தெரியும் எத்தனை லட்சங்களை செலவழித்து முடிச்சுட்டாங்க எத்தனை டாக்டர்கள்ட்ட போய் வந்துட்டாங்க எத்தனை நாடுகளுக்கு போய்த்து வைத்தியம் செஞ்சு வந்துட்டாங்க அத்தனை நாடுகள் அத்தனை வைத்தியர்கள் அத்தனை ஆலோசனை முடிவும் அது மனித சக்திக்கு உட்பட்டது அல்லவுடைய சொல்லிக் கொடுக்கிறான் அல்லாஹக்காகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது வானங்கள் பூமிகளுடைய ஆட்சி அதிகாரம் வேற யாருக்கும் இல்லை இந்த வானத்தினுடைய பூமியுடைய ஆட்சி அதிகாரம் அத்தனையும் அந்த காலிக்காக அல்லாஹுக்கு சொந்தம் நாடியதெல்லாம் எங்க யார்ட்டையும் ஆலோசனை கட்டி எதையும் படைக்கல நானும் பிறந்திருக்கிறது ஆணாக பிறந்ததோ பெண்ணாக பிறந்ததோ அழகாக பிறந்ததோ அசிங்கமாக பிறந்ததோ ஏழையாக பிறந்ததோ பணக்காரனாக பிறந்ததோ பட்டமும் பதவியும் உள்ளவளாக உள்ளவங்களாக ஆகினதும் இல்லாமல் ஆனதும் இது ஒன்றும் யாருடைய சொந்த இக்தியார் சொந்தமாக எடுத்துக்கொண்டது யாரும் இல்லை நாடியதெல்லாம் படைக்கிறான் நாடிய அடிப்படையில் ஒவ்வொருத்தர வாழ வைக்கிறான் அல்ல தொடர்ந்து சொல்றான் நாடியவர்களுக்கு அல்ல பெண் குழந்தைகளை கொடுக்கிறோம் நாடிய கொடையாக ஆண்ழந்தைகளை கொடுக்குறான் கொடுக்க வேணும் அவனுக்கு நியதி அல்ல கல்யாணம் ஆகிட்டால் திருமணம் ஆகிட்டால் குழந்தை கிடைக்கும் அது கிடையாது அல்ல நாடியவர்களுக்கு அவனுடைய புறத்தில் இருந்து கொடையாக கொடுப்பான் சன்மானமாக கொடுப்பான் பெண்ணாக பெண்களை சிலர்களுக்கு அல்ல பெண் குழந்தைகளை கொடுக்குறான் வயகுலி மையூர் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான் நீங்களாக செஞ்சு கொடுங்க முயற்சி உண்டு இல்ல இன்னைக்கு பெரிய பட்டங்கள் பதவிகள் அதாவது உலகத்தில் இன்னைக்கு பல நாகரீகமான அடிப்படைகள் புதிய நவீன கண்டுபிடிப்புகள் ஒரு சோதரிகளே பலர்களை ஆண் ஒரு தாய்க்கு உதவியாக ஒரு பெண் குழந்தை நடக்காத தாய்மார்கள் அல்ல நாடியவர்களுக்கு ஆணாக பெண்ணாக கொடுக்கிறான் நாடியவர்களுக்கு ஆண்களாக கொடுக்கிறான் கொடையாக கொடுக்குறான் நாடியவர்களே நாடியவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் கலந்து கொடுப்புகிறான் பெண்ணும் இல்லாமலே குழந்தை பாக்கியமே இல்லாத நிலை மிக அல்ல எனவே அன்மார்ந்த கண்ணியமிக்க தாய்மார்களே சோதர்களே ஒரு குழந்தை ஒரு பெரியது ஒரு தௌக்கிக் அல்லாஹுடைய மிகப்பெரிய அருட்பாக்கியம் அல்லாஹுடைய விசேஷ கொடையில் உள்ளது எனவே கூட இந்த விஷயத்தில் இறக்கம் காட்டக்கூடியவங்களையும் அதிகமான குழந்த பாக்கியம் உள்ளவங்களையும் மனம் முடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக தாய்மார்களே சோதரிகளே அந்த அடிப்படையை அமைய எல்லாருடைய எதிர்பார்ப்பும் தான் இஸ்லாமும் வரவேற்கக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் இருக்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கவும் இஸ்லாம் வரவேற்க அதிகமாக குழந்தைகளுடைய கட்டாயம் மிகப்பெரிய ஒரு பாக்கியமான விஷயம் ஏன் பாக்கியம் உலகத்தில் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா பாக்கியங்களும் இருக்கிறது இது என்னுடைய காணி சொல்லலாம் என்னுடைய வீடு சொல்லலாம் என்னுடைய பங்களா என்று சொல்லுவோம் என்னுடைய ஸ்டேட் என்று சொல்லுவோம் தாய்மார்களே சோதரிகளை இந்த கம்பெனி இந்த பங்களா இந்த உலகத்துடைய சொத்துகளும் சொகுசுகளும் உலகத்தினுடைய சகலம் துண்டிக்கப்பட்டு போய்விடும் எவைகள் எல்லாம் தன்னுடையது என்று சொல்லி நாங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கப்பட்டு ஆனால் கண்ணியமான தாய்மார்களை ஒரே ஒரு அருட்பாக்கியம் மட்டுமே துண்டிக்கப்படாது துண்டிக்கப்படாது குறிப்பாக தன்னோடு இணைக்கோடு அமல்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு இல்ல கலாத் மூன்று விஷயத்தை தவிர மூன்று விஷயத்தை தவிர அதுல ஒன்று தான் சொன்னாங்க சதகா சதக்காரி அவனுடைய பணத்தால் ஏதோ நல்லது செஞ்சாரு அது அது தொடர்ந்து கிடைக்கும் ஒரு விதம் இரண்டாவது ஒரு நல்ல இழைப்புகள் அடைஞ்சார் சொல்லிக் கொடுத்தார் அதை கொண்டு அவர்கள் நல்ல அமல்களை செய்யறதுனால அதனுடைய பாக்கியங்கள் கிடைக்கும் தாய்மார்களே சோழர்கள் எங்களுடைய ரத்தத்தோடு கலந்திருக்கக்கூடிய விடையும் தன்னுடைய சொல்புல தன்னுடைய முதுகெலும்புல இருந்த அல்லாஹல்லு இந்த பூமியில் ஒரு சந்ததியை விட்டுட்டு போறோம் அல்லவா மூன்றாவது சொன்னாங்க வலதுன் சாலிஹன் வலதுன் சாலிஹன் சாலகான ஒரு குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை அவங்களுக்காக துவா செய்கிற குழந்தை அவங்களுக்காக துவர் அஞ்சக்கூடிய குழந்தை தாய்க்கும் தந்தைக்குமாக கையேந்த கூடிய குழந்தை தாய்க்கும் தந்தைக்குமாக அல்லாஹிடத்தில் கண்ணீர் வடிக்கக்கூடிய குழந்தை சும்மா சொல்ல குழந்தை குடும்பம் நடத்தி குழந்தைகளை என்று எடுக்கணுங்கிறது உலகத்துடைய விருப்பமும் தான் அதுக்காக முயற்சிகள் அதுக்கான தாய்மார்களே சௌரிகளே ஆனா குழந்தை கிடைக்கணுங்கிறது சாலையான குழந்தை கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்ராஹிம் அலகித்துல இருந்து பயப்படக்கூடிய உனக்கு வழிபடக்கூடிய சாலிஹின்கள் இருந்து நல்லவங்கள் அமைய உணவு வேண்டு தங்க தாய்மார்களே சோதரிகளே ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு உள்வாங்கப்பட்டவங்களாக இருக்கிறோம் உலகத்தில் அனுபவிக்கிறோம் இந்த நேமத்தை தாய்மார்களே சௌதரிகளே எங்களுக்கு லாபம் உள்ளவங்களாக எப்படி அமைச்சு கொள்வது அல்லா எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய ரெண்டும் யார் இந்த கையில் இதுக்கு மிகப்பெரிய பொறுப்பாளிகள் தாய்மார்களே சோதரிகளே இந்த குழந்தைக்குரிய தாயும் தந்தையும் சாதாரணமாக திரும்ப கேட்பான் அதனால நம்பி அல்லாஹ் சொன்னாங்க எடுத்துக்கொள்ள நாங்களாக எடுத்துக்கொள்ளல இந்த ஆணும் பெண்ணும் ஆண் குழந்தை கிடைச்சிருக்கு பெண் குழந்தை கிடைச்சிருக்கு எடுத்துக் கொள்ளல தாய்மார்கள் அதுக்காக அழத்தேவ இதுல்ல அவருடைய புறத்திலிருந்து உள்ள விஷயம் இது அவன் கொடுத்ததுனாலதான் நாளைக்கு கேட்க போகிறான் அல்ல தந்ததை பத்தி அல்ல திரும்ப கேட்பான் நான் தந்த குழந்தைய பத்தி என்ன சொல்றேன் மேற்பார் அவளை பத்தி அவளிடத்தில் அந்த குழந்தைகளை பத்தி கேட்கப்படும் கணவனுடைய பொருளை பத்தி அவர்கிட்ட கேட்கப்படும் இந்த அடிப்படையில் தாய்மார்களே சோதரிகளை கணவன் மனைவியின் பொறுப்பாளிகள் அல்ல குழந்தைகளை தந்தது பத்தி கேட்க போகிறான் குடும்பம் தாய்மார்களே சோதரிகளே இவங்க நாளைக்கு எங்களுக்கு துவா உள்ளவங்களாக மாறும் நாங்கள் மன்னரைக்கு போய் ஒதுக்கிடுவோம் மன்னரைக்கு போய் ஐம்பது வருஷமா இருக்கும் வருஷமாக எனக்கு துவா உள்ள ஒரு சந்ததி இந்த பூமியில் இருக்கும் உரிமை கொண்டாடுறாங்க ஆனா எனக்கு அல்லாஹ் அஞ்சு குழந்தைகள் இருக்கிறாங்கல்லவா அந்த குழந்தைகளும் ஏன்னா என்னுடைய தாயின் தந்தை எங்களுக்கு சிறு பிராயத்தில் எப்படியெல்லாம் இறக்கம் காட்டுனாங்களோ அத போல நீயும் இறக்கம் காட்டு அஞ்சு குழந்தைகளுடைய நாவுகள் இருந்தும் சொன்னால் எவ்வளவு பெரிய சொத்து தாய்மார்கள் உலகத்தில் ஒரு உருப்படியான சொத்து என்று சொன்னால் சந்ததிகள் அவங்க உருப்படியான அடிப்படையில் அவங்களை தருவே செய்யப்படுவாங்களாக இதுக்கு நிகராக உள்ளது ஒன்றுமில்ல உலகத்தில் அவர் மண்ணறையில் இருப்பார் ஆனால் அனுபவிப்பார் உலகத்தில் உள்ள ஏதாவது ஒன்று இருக்குதா நாங்கள் மண்ணறையில் இருக்கிறோம் அனுபவிக்கிறோம் மனைவீண்டு மனைவியூட உலகத்தில் ஆனால் தாய்மார்களே தனக்கு அல்ல ஒரு குழந்தையை தந்துட்டால் தாய் என்றால் அது தாய் தான் தந்தை என்றால் தந்தை தான் தனக்குரிய ஒரு பிள்ளை என்றால் அது பிள்ளை தான் தாய்மார்களே சோதரிகளே அல்லாஹு ரத்தத்தில் இருந்து தனக்குறது அந்த ரபு ஜெல்ல ஜலால் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடைய இந்த அடிப்படையில் அந்த குழந்தைகள் இருக்கிறாங்களே அந்த சொத்துக்கள் அந்த சொத்துக்களை பாதுகாக்கிறது அந்த சொத்துக்களை பராமரிக்கிறது எவ்வளவு தூரம் பராமரிக்கணும் பராமரிக்கணும் கண்ணியமான தாய்மார்களே சோதர்களே தாய்க்கும் தந்தைக்கும் நாரா உங்களே குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளும் நரக நெருப்ப விட்டு பாதுகாத்துக்கங்கான தாய்மார்களே அல்லாஹ் எப்படி தலைங்க விட்டு சொல் உங்களோட குடும்பத்தை நரக நெருப்பு விட்டு பாதுகாத்து சாதாரணமான நெருப்பு இருக்குது உலமாக்கல் எழுதுறாங்க சாதாரணமான ஒரு நெருப்பு இருக்குது இந்த நெருப்புக்கு பக்கத்தில் நாய் பூனா கூட அப்படியே நெருப்பு நாயில் விளப்போது இறக்கம் வரும் மனித உள்ள உள்ளவங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு பூனை ஓடுது அல்லது ஒரு கோழி பாயுது நிறையாமடி நெருப்பில் விழப்போது அகற்றிடுவோம் பாதுகாக்கிறதுக்கு சாதாரணமான ஒரு உயிருள்ள ஒரு ஜீவ நெருப்புல விழுகிறத சகிக்க மாட்டோம் அப்படி என்று சொன்னால் அல்ல எவ்வளவு எச்சரிக்கையாக சொல்றான் உங்களையும் குடும்பத்தை நரக நெருப்பு விட்டு பாதுகாத்து இன்னைக்கு பலர்கள் விளங்கிட்டோம் மகனோ மகளோ எங்களால முடிஞ்சத சொன்னோம் நானும் சொல்லும்படி தான் சொல்றேன் நானும் தீன பத்தி தான் சொல்றேன் மகன் கேட்கிறான் இல்லையே மகள் கேட்கறான் அவங்க கட்டைக்கு அவன் தேடி கேட்டும் இப்படி என்று சொல்லி ஒரு இவங்களுக்கு ஒரு மன திருப்தி நான் சொல்லியாச்சே என்னை மகளுக்கு சொல்ல வேண்டியதுலாம் நான் சொல்லிட்டேன் வளமாக்கல் நாங்கள் அந்த இடத்துல சாதாரணமான ஒரு நெருப்பு தான் நான் சொன்ன அந்த பிள்ளை கேட்கது இல்ல இந்த என் மகன் கேட்கிறான் இல்ல நெருப்பு நல்லா தெரிவித்து நெருப்புறான்னு சொன்னா ஒரு வாரத்த மகன் அது நெருப்பு மகன் அதன் பக்கம் ஆபத்து வருஷமாக மகனுக்கும் வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச மகனாக தொள்ளாயிரம் வருஷம் தொள்ளாயிரம் வருஷமாக சொல்லிக் கொண்டிருந்தான் உதுவாக சமூகத்துக்கு சொல்லிக் கொண்டிருந்த கண்ணியமான தாய்மார்களே சோதரிகளே அரபு ஜல்ல ஜெலாலு எவ்வளவு தூரம் தாய் தந்தைகளுடைய முயற்சி நடக்கும் அவங்க கோபத்து பாதுகாக்கிறதுக்காக முழு முயற்சி நடக்கும் எத போல என்றால் நெருப்பு செய்யறதுனால விளங்க மாட்டேங்குது நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அவ்வளவு செய்யணும் செய்யணும் வழிகளில செய்ர்கள எ சாத்துக்கும் எங்களுக்காக துவாக இந்த பூமியில நனவுகளை உருவாக்கக்கூடியவங்களாக ஆகணும் ஆக்கணும் அளவுக்கு அவங்களுடைய விஷயத்துல உழைப்பு செய்யறதுங்கிறது கடவு சில சமயத்தில் இந்த குழந்தைகள் வந்து பௌள்கள் பாக்கியங்கள் குழந்தைகளே எங்களை மார்க்கடியா தொல்ஹைக்கும் பொருள்களும் குழந்தைகளும் அம்புவாளுக்கும் வல அவுளாது குழப்பத்தில் பிரச்சனைகள் ஆக்கில வாங்க மரதிய மறதியில கொண்டு உங்களை தள்ளிடக்கூடாது எனக்கு கண்ணியமான தாய்மார்களே சோதரிகளே இந்த குழந்தைகளை எப்படி பாதுகாக்கிறது அல்லா தந்த நிலைமத்தை எப்படி நாம் அணைச்சி உலகத்தில் அல்லாஹுடைய அன்புக்குரியவங்களாக ஆக்குறது இந்த பூமியில நனவுகளை உருவாக்கக்கூடியவங்களா தாய்மார்களே சோழர்களே இந்த பூமியில பித்திராக்காரங்களாக குழப்பவாதிகளாக அலிச்சாட்சியம் உள்ளவங்களாக வேற யாருமாலும் அதுவும் எங்க எழுந்த சந்ததிகள் தானே உலகத்தில் குழப்பங்கள் உருவாக்குறாங்க ஆகிறாங்க மனித வாழ்க்கை வாழ்க்கையாக மாறும் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அந்த உள்ளத்துல படைச்ச காலிக்க விளங்கி அந்த அடிப்படையில் அந்த அறிவும் ஞானமும் ஒழுக்கமும் ஒன்று கூடும் என்று இருந்தால் உலகத்துல பூமியில புனிதர்களாக சீதவிகளாக வாழ்வான் எனவேதான் இஸ்லாம் முதலாவது எப்படி ஒரு குழந்தை கிடைச்சதுமே அந்த குழந்தையுடைய காதல் அல்லாஹோ அக்பர் அக்பர் என்ன விளங்குது தாய் விளங்குதில்ல விளங்குதில்லை பாசையும் விளங்குதில்ல என்ன நடக்குதுன்னு விளங்குதில்ல கண் திறக்க கூட இல்லான முதலாவது அல்லாஹோ அக்பர் அக்பர் அந்த குழந்தையுடைய காதல முதலாவது தன்னை படைச்ச காலிக்காக அல்லாஹ் என்ற அந்த சத்தம் முதலாவது காதுக்கு போய் சேரணும் அது கல்வுக்கு போய் சேரணும் அன்னைக்கு சத்தம் இருக்குது காலமெல்லாம் அந்த கல்வில ஆழமாக பதியா நீ அந்த உள்ள அன்றையில் இருந்து கருவிய செய்யப்படுவது மட்டும் காதுக்கு வாங்க சொல்லியாச்சு காம சொல்லியாச்சு வலது கண்டது ஊதியாச்சு வாங்க ஒமில்லை அந்த பாலு தாய்மார்களே சோழர்களே வாழ்க்கையினுடைய நஷ்டம் என்ன வாழ்க்கையினுடைய லாபம் என்ன எங்கட வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன கல்விகளுடைய நோக்கமும் என்னவாக அமையணும் என்றதெல்லாம் வாங்க கொள்ள ஆரம்பமாகவே சொல்லியாச்சு ஒரு முக்மீனுடைய வாழ்க்கையில கல்வில குடிகொண்டிருக்க வேண்டியது அல்லாஹும் இது அகிதா ஈமான் சரியாகணும் நபி அவர்களுடைய சுன்னத்துகள் அங்கு பாதுகாக்கப்படணும் ஹை ஆலா தொழுகையின் பக்கம் வாங்க வெற்றியின் பக்கம் வாங்க ஹை ஆளு பலா அல்லாஹுக்கு அடிபணிஞ்சு நடக்கக்கூடிய அந்த வெற்றிக்குரிய அடிபணிஞ்சு நடக்கக்கூடிய அந்த அடிமைத்தனமான வாழ்க்கை வாழ்க்கையில வெற்றி அவ்வளவு நிறைய ஆரம்பமாகவே அங்கிருந்து தரபு செய்யப்படுவோம் ஆரம்பமாக அல்லாஹுடைய அந்த அறிவு ஞான ஊட்டப்படுவோம் குழந்தைக்கு விளங்குதோ விளங்க இல்லையோ தாய்மார்களே சகோதரிகளே அந்த அளவு தூரம் சொல்லப்பட்ட வாங்க இருக்குது வயசாச்சு அல்லாஹு போயிருச்சு இந்த அல்லாஹோ அக்பரை விட தாய்மார்களே சோதர்களே அந்த கல்வம் உலகத்தினுடைய சொகுசுகளும் மேலாகி நிற்கிறதுனால அந்த அல்லாஹு அக்பரும் அல்லாஹோ அக்பர் அந்த ராக நாம செய்ய வேண்டிய கடமைகளும்டிமட்டத்துக்கு போயிருச்சு அடிமட்டத்துக்கு போயிடுச்சு அல்லாஹுடைய பேச வைக்கும் போது கூட சின்ன பாலகணும் அப்பதான் வாய் திறக்கு அப்பதான் அந்த குழந்தை வாய திறக்கு இதுக்கு முன் குழந்தை வாய் திறந்ததே கிடையாது என்ன வாசகம் வரணும் அன்படி சொல்லி கொடுக்கிறாங்க வார்த்தையோடு <Nabhiullahi> ஆழமானது அல்லா அல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் உலகம் அசையாது அழியாது அவ்வளவு அவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை அவ்வளவு அழுத்தமான ஒரு வார்த்தை அவ்வளவு பலமான ஒரு வார்த்தை தாய்மார்களே சவர்களே இந்த லட்சியத்தில் இந்த குழந்தையுடைய நாவாசையை ஆரம்பிக்கும் அப்படித்தான் சொன்னாங்க கண்ணியமான தாய்மார்களே சாதாரண விஷயம் அல்ல இன்னைக்கு உலகத்தில் எல்லா பாடமும் தெரியும் எல்லா பாட்டும் தெரியும் படிச்சு கொடுக்கிறார் தாத்தா உட்காந்து படிச்சு கொடுக்கிறேன் கூட என்ன நேசரி காலத்தில் பாட்டுகள்ாரி தெரியும் தெரியும் சொல்லுவாத்தி சொல்லும் இதே போல பூனையை பத்தி சொல்லும் பறந்து தெரிகிற காகங்கள் குருவிகளை பத்தி நல்லா சொல்லும் காலிக்காக அல்ல அந்த களிமாவ அல்லாஹுடைய நாமத்தை அல்லாவும் எல்லா பாட்டும் தெரியும் ஆனா களிமா கூட தெரியாது தாய்மார்களே சோதரிகளே எங்க சமூகத்தை பத்தி ஒரு நிமிஷம் சிந்திக்கணும் அஞ்சு பத்து வயசு பிள்ளைக்கு களிமா தெரியல என்று சொல்லணும் ஐம்பது அறுபது அந்த தாய்க்கும் தந்தைக்கும் தெரியாத நிலவாரமும் இல்லாமல் உலகத்தம்பதா இலாஹில் தாய்மார்களே சோதரிகளே இடையில ஒரு சீதன் ஞாபகத்துக்கு ஒரு நாள் ஒரு சில சௌதரிகள் வந்து ஒரு மூணு நாள் வந்து உட்கார்ந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பமாக பசார்ல போய் சந்தர்ப்பமாக பதினொரு மணியை போல ஒரு மஸித்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சி அவங்களோட உட்காந்து ஹல்காலம் உட்கார்ந்தோம் அனைக்கேதோ ஓதப்பட்டு கொண்டு களிமாக்கல் சொல்லப்பட்டு கொண்டு இருந்துச்சு அனைத்து ஏதோ நாலு வார்த்தை சொல்லி போய் மாய்க்கு நினைக்கிறோம் ஒரு நாள் பஜார்ல போய் கொண்டு பின்னாடி ஒருத்தர் வந்தாரு தட்டி சொன்னார் எனக்கு தெரியுமா அது தென்னு தெரியுமா தெரியாது இல்ல ஏன் இடம் இது சொல்றாரு என்ன இடம் மாளிகாவத்து நாங்க ஒரு நாள் த்ரீ டேஸ் வந்த இடத்துல களிமாவை திருத்தி தந்தீங்க அல்லவா உங்களுக்கு ஞாபகம் செஞ்சு கொண்டா போதும் அப்பதான் வாழ்க்கையில் பல வருஷங்கள் கலைஞ்சிருச்சு அவர் என்ன சொல்றாரு இப்பதான் களிமாவை திருத்தி தந்தீங்களே எழுபது எண்பது வயசுல களிமாவை திருத்தறான் அப்படியும் எங்களுடைய சமுதாயம் ஒரு பக்கத்தில் இருக்கு தாய்மார்களே இனி எப்படி இந்த குழந்தை இந்த தாயின் தந்தை இந்த குழந்தைக்கு அஞ்சு வயசுல களிமாவை சொல்லிக் கொடுக்க போறான் அலிவசம் அருவியை செய்றாங்களுடைய நாவுகள் அசையக்கூடிய சமயத்திலேயே நீங்க களிமாவில் அல்லாஹ் உக்கொண்டு ஆரம்பிக்கும்படியாக நபிசல்லி சொல்லி கொடுக்கறான் எனவே தாய்மார்களே சோதரிகளே இன்னும் அலையவஸ்லம் அது மட்டும் அல்ல அந்த குழந்தை கிடைச்சிட்டா குழந்தை கிடைச்சதுல இருந்து வாங்க சொல்றாவது நாளைக்கு அந்த குழந்தைக்கு அழகான பெயரை அழகான நாளையில கயாமத்துடைய நாளையில நீங்க உங்களுடைய இன்னாருடைய மகன் இன்னும் இன்னாருடைய மகன் இன்னான் என்று சொல்லித்தால் இன்னாருடைய மகன் இன்னார் என்பதாக சொல்லி அந்த பிள்ளையுடைய அழைக்கப்படும் தேமத்தோட்டின் ஆலைகள் அதனால சல் அல்லாஹுலேஸ்லம் சொன்னாங்க நீங்க அழகான நாமங்களை வைங்க பிள்ளைக்கு பெயர் வைக்கிறதுல இருந்து உலகத்தில் மட்டும் சொல்றது இல்லை தாய்மார்கள் எங்க பேர் என்ன சொல்ல போறான் யாருட புல்லு அப்துல்லாட புல்லு அப்து ரஹ்மான் புல்லு அங்கே ஐடென்டிட்டியை பார்த்தாலும் சரி அது எந்த நாட்டில் போனாலும் சரி எந்த இமிகிரேஷன் இமிகிரேஷனில் போனாலும் சரி அங்கே முழு பேர்லாம் பாருங்க எழுதுங்க சொல்லுவாங்க அங்கேயும் அப்பாடை பேர் வேணும் தாய்மார்களே மதிப்பு தாய்மார்களே விருப்பத்துக்குரியதாக அமையும் அந்த பகுதியெல்லாம் அடுத்தடுத்து மறுபக்கத்தை சொல்றதாக இருந்தால் ஏராளம் தாய்மார்களை பயன் செய்வதில் பயன் செய்வதில் என்னுடைய ஒவ்வொரு அம்சங்களும் ஒவ்வொரு பகுதியும் சிந்திக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது இந்த அடிப்படையில் தாய்மார்கள் என்ன பல பேர்கள் வருகிறது தாய்மார்கள சோதரிகளே அந்த பேர்களுடைய அர்த்தங்களை பார்க்கும்போது தும்புக்கட்டு செருப்பு விபச்சாரன் மிகச்சாரி என்றெல்லாம் அர்த்தம் உள்ளது அல்லாஹ் மன்னிக்கோணும் சொன்னாங்க கயாமத்துடைய நாளையில உடைய மகன் இன்னார் என்பதாக பெற்றோர்களுடைய பெயரையும் சேர்த்து தான் இணைக்கப்படும் அதனால உங்களோட குழந்தைகளுக்கு அழகான நாமங்களை விட்டுக்கொள்ளும்படியாக சொன்னான் இதோட செல்லந்தான் ஒரே சொல்லம் அந்த ஏழாவது நாளில் அந்த முடி இறக்குறது அந்த குழந்தைக்கு தானிக்கு செய்யறது என்ன அந்த குழந்தைக்கு ஹத்தனா செய்யறது அந்த குழந்தைக்கு அஃகீகா இப்படியே அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய தரப்பிய சொல்லிக்கொண்டு வந்தாங்கமாக குழந்தை கிடைச்சு அபு சலமா மூத்தார் அபுசல மறந்து அல்லாஹோ அன்பு மூத்தானோட அபு சலமாவுக்கு கிடைச்ச ஒரு உணர்ந்த ஒரு குழந்தை இந்த குழந்தை அந்த தாயோட வளர்ந்து கொண்டிருக்குது சின்ன குழந்தை அபு சலமாவுடையாக இருந்த அந்த உம்முசலமாக திருமணம் செய்யப்பட்டாங்களோ தாயோட குழந்தை அறிக்கிறது குழந்தை அறிக்கிறது அன்புடன் அந்த குழந்தை எப்படி தள்ளுவான் அந்த குழந்தை அவிசல்ல குழந்தை தன் மனைவி மனைவிடைய குழந்தை இந்த மனைவிய குழந்தைய நபிசல்ல அல்லா அலஹி வசல்லம் தன்னோடு வச்சு கொண்டிருப்பாங்க அந்த வச்சு கொண்டிருக்கக்கூடிய உணவு உட்கொள்ளக்கூடிய சாப்பிடக்கூடிய எல்லா நேரத்திலும் ஒரு நாள் அன்பு நபிசல்லி வசல்லம் அந்த குழந்தைய தன்னுடைய மடியில வச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல அந்த குழந்தை சின்ன குழந்தை தானே சாப்பிடும் போது போடுது இங்கால போடுது சாப்பிட்டு கொண்டிருக்குது எதை எடுக்கணும் எப்படி எடுக்கணும் எதை எடுக்க கூடாது எப்படி எடுக்க கூடாது என்ற விஷயங்கள் தெளிவில்லை இப்ப அந்த குழந்தை இப்படி அந்த சாப்பாட்டு பாத்திரத்துக்குள்ள அங்குமிங்கமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறது இப்ப நபிசல்ல சின்ன குழந்தைக்கு மகனே சாப்பிட மகனே அல்லாவுடைய நாமத்தை சொல்லி நீங்க சாப்பிடு அது மாத்திரமல்ல ஒக்குல் பிய மீனிக் ஒன்னு வல்லது கரத்தால சாப்பிட பாணி ஒக்கொல் பிய மீனிக் ஒக்குல் மிம்மா உனக்கு முன்னால் எந்த பகுதிக்குதோ அதை எடுத்து சாப்பிடு அல்லாஹுடைய நாமத்தை சொல்லி சாப்பிடு வலதுகரத்தால சாப்பிடுமாயி உனக்கு முன்னாடி தாய்மார்களே சோர்களே அன்பு நபி நபி சாப்பிடுறதுக்கு அந்த சின்ன குழந்தைக்கு அப்படியான முறைகள் எடுக்கிட்டு போக்ல இருந்து கொண்டு எங்க யாவது அடிப்படையில் தாய்மார்களே சோழர்களை சொல்லுவோம் அல்லவா முக்கியமான ஒரு அறிஞர் சொன்னார் திங்க மட்டும்தான் தெரியும் சொல்ல போனா திங்கிறதுக்கு சொல்லுவோம் தெரியாது தாய்மார்களே சோதரிகளே நபிஹல் அல்லாஹு சாப்பிடுறதுக்கு சொல்லிக் கொடுக்கிறான் எப்படி சாப்பிடுவோம் அல்லாஹுடைய நாமத்தை சொல்லி சாப்பிட நபிஹல்ல வலது கையால சாப்பிடுவோம் எடுத்துக்காட்டுமார்களே தூரம் அந்த இடத்துல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறான் சாப்பாட்டுக்குரிய ஒழுக்கத்தை அந்த சின்ன பாடகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறான் என்றால் பொதுவாக அது யார் எவ்வளவு டிகிரி அடைஞ்சாலும் சரி எவ்வளவு பெரிய கிராஜுவேட் ஆகினாலும் சரி எவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி தாய்மார்களை சாப்பிட குடிக்கிறது மட்டுமல்ல வாழ்க்கையில் சகலதிலே ஒழுக்கம் என்பது இருக்கிறது ஒழுக்கம் என்பது வில மதிக்க முடியாத ஒரு அம்சம் அது பலர்கள் இயக்கிறாங்க பல பதவியில் பட்டத்தில் இருப்பாங்க ஆனா அவரை பார்த்த முகம் முகத்தை முகம் பார்த்து சிரிச்சு கொள்வாங்க ஆனா மனசு அளவது அசைவா பக்கத்து வீட்டு காரம் தான் மதிக்கக்கூடிய தன் அடுத்த அடுத்தவங்களை கட்டுப்படக்கூடிய தன் இதுவெல்லாம் சாதாரண விஷயம் பதவி பணம் சம்பாதிக்கிறார் அவர் லட்சம் லட்சமாக தாய்மார்களே சவர்களை ஆனால் பணம் இருக்கும் பொருள் இருக்கும் இருக்கும் தாய்மார்களே சோதரிகளே ஒழுக்கம் இல்லை என்று கிடைக்கும் இந்த பிள்ளைக்கு வாப்பா இல்லை சொல்றோம் எத்தையும் யாருடைய தந்தை யாருக்கு தந்தை இல்லையோ அவர் அல்ல அந்த அல்ல அவர் பெரிய வாகன வசதியோட போறப்பேமில பார்த்தா அவன் ஒண்ணு மக்களுடைய சாபத்துக்கும் மக்களுடைய பதுவாவுக்கும் எனவே தாய்மார்களே சோதரிகளே பிள்ளைக்கு அழகான வீடு வாசல்களை கொடுக்கிறது பிள்ளைக்கு மக்கள் பெரிய தோட்டம் துறவுகளை வாங்கி கொடுக்கிறது பெரிய பேக்டரி போட்டு கொடுக்கிறது இதெல்லாம் சொத்துக்களை விட எங்களை பிள்ளைக்கு தாய்மார்களை ஒழுக்கத்தை கொடுக்கிறது இருக்கிறேன் நாளைக்கு உலக மக்களுடைய துவாவை கொடுக்கும் உலக மக்கள் அத்தனை பேர்களும் இந்த பிள்ளைய வாழ வைக்கணும் இவர்கள் மனுஷன் இவட அழகான புள்ளை அல்லாதான் வாழ்க்கையில வரக்க செய்யணும் காண்றவங்க நான் அதாவது காண்றவங்கெல்லாம் துவா செய்யறாங்க பார்க்கிறவங்க எல்லாம் துவா செய்யறாங்க அந்த புள்ள ரோட்ல போனாலே கல்வாய்க்கப்பா எவ்வளவு நல்ல புள்ள நாங்க சாதாரண வாங்குற குடும்பங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்குது எனக்கு கணிமிக்க தாய்மார்களே சோதரிகளே ஆகப்பெரிய மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தைகளுடைய வாழ்க்கையில அந்த ஒழுக்கத்தை அந்த கட்டுப்பாட் கொண்டு வரதுங்கிறது மிக விஷயம் எனவே இந்த அடிப்படையில் தாய்மார்களே சோதரிகளே நபி அலஹி வசலம் அவங்களும் கூட இப்படியாக இந்த பிள்ளையை தர்ப்பு செய்ய பிள்ளைகள் அல்லாஹுடைய நிலைமைக்கு அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்கள் உருவாக்கப்படும் எனவே நபி அலி வசலம் அவங்க எப்படி சொன்னாங்க ஏழு வயசு பிள்ளை முருடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஏவுங்க முருன்னா ஏழு வயசு அடைஞ்சிட்டாங்க தொழும்படியாக கட்டளை வயசுல இருந்ததெல்லாம் அவங்களுக்கு படிச்சு கொடுக்கணும் அவங்களுடைய மொழி அவங்களுடைய ஸ்டைல் வாழ்க்கை அவங்க அங்கிருந்தே ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு வயசுல இருந்து நமிசல்ல செல்ல ஏழு வயசுல இருந்து செயல்பாட்டு ரீதியாக கட்டாயமாக சரியத்துடைய தொழுகையை அந்த கடமைகள் கடமை உணர்வுகளை உணர்த்துங்க தாய்மார்களே கணிமிக்க சகோதரிகளே ஏழு வயசு பிள்ளைக்கும் பாலகனுக்கும் தொழும்படியாக சொல்லப்படுது எழுபது வயசாகியின் தொலோண்ட உணர்வு இல்லாத முஸ்லீம் உலகம் டைம் எழுபது வயசாகியும் உணர்வு இல்லாத பஞ்சர் மண்ணாக்கப்படுது அவர் சொல்ற தொழுவரே தான் அவர் எத்தனை நேரம் தொழுவா நாலு நேரம் தொழுகைக்கு தான் பேர் வச்சுக்கிட்டார் தொழுகை ஆளுந்து இன்னும் சில பேர் அதுவும் இல்ல வாழ்க்கை கிடையாது வாழ்க்கைதே கிடையாது தொகும்படிய பத்து வயசு ஆயிடுச்சு மூணு வருஷம் சொல்லி பார்க்கிறோம் மதுரை போகும் அலைதான் அதன் மீது நீங்க அடிங்கது இப்ப அடிங்கது தலைமர்கள் அடிக்கப்படு அல்லாஹுடைய கடமைகள் மதிக்கப்படுவது பாதுகாக்கப்படுவனும் எங்களுடைய ஒரு சமயம் மன்னர் ரசீத் ரஹனுடைய விஷயத்துல சிந்திக்கிறாங்க ஒரு சமயம் மகன் முகம் கண்ணாடிக்கு முன்னாடி முகம் பார்க்கிறாரு தன்னை சிவி சிங்காரிச்சு ஆ அப்படி ஒரு எல்லாரும் பொதுவான வாஸ்தவத்தோட முகம் பார்க்கறது கண்ணாடி பார்க்கறது சுண்ணத் சுண்ணத்துல பார்க்கணும் நவியுடைய சுண்ணத்து நபிசம் உருவத்தை பார்க்கும் கூட ஒரு துவாஹும் காதலையோ உடல் அங்கங்கள் அவயங்கள் எந்த குறையும் இல்லாமல் அழகான தோற்ற தந்திருக்கிற அகலாக்கையும் குணத்தை கண்ணாடிய பார்க்கும்பொழுது உருவத்தை பாக்கிறாரு அது அழகாக அமைச்சு கொடுத்தது தாய்மார்களே சோதரிகளே இப்படியாக ஹார் சிந்து மாநில முகம் பார்த்துக் கொண்டிருந்தார் பார்த்துக் கொண்டிருந்தார் இப்படி அவருடைய ஒரு நாள் ஜமாத்துடைய தொழுகத்தை வருச்சு ஜமாத்தாக சேர்ந்து தொடர் தொழுக தவறிச்சு மன்னர் ஹார்வரஷி ஆத்திரப்பட்டு சொன்னார் என்னுடைய மகனை தரமையில் செய்யறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது அடிமை இடத்துல சொல்லி சாற்றியை கொண்டு வரும்படியாக சொல்லி அடிக்க வச்சாங்க மகனுடைய பரவான தொழுகை ஜமாத்தாக தொடர் தொழுக தவறி போச்சு அல்லவா இதுக்காக தாய்மர்கள் காலம் ஒரு சந்தோஷமான வசந்த காலமாக இருந்துச்சு மன்னர்களும் படைச்சவனாகிய காலியுடைய காலிக்குடிய அடிமை என்ற உணர்வோடு வாழ்ந்தால் அடிமையும் எனக்குரிய காரத்தன் இருக்கிறான் என்று ஒரு பயத்தோடு வாழ் தான் அதனால் அந்த காலம் வசந்தமான காலமாக இருந்துச்சு தாய்மார்களே அன்றைய காலம் சந்தோஷம் காலமாக இருந்துச்சு அந்த ஒரு மகனுடைய தள்ள வேண்டிய ஒரு தொழுக தவறு இதை பற்றி தந்தை கவலைப்படுறார் இன்றைக்கு எந்த தாய்க்கும் தந்தைக்கு தாய்மார்களை கவலை மகன் பதினஞ்சு வருஷமா தொடரல மகள் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறார் பதினஞ்சு இருபது வருஷமா தொழுகை இல்லை யாருக்கு கவலை ஜமாத்தா தொழுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் வீட்டுக்குள்ள தொழுகை இல்லாமல் தொழுகை விடுகிறது தாய்மார்களே மது அருந்தது கட்டளவுடைய கட்டளை இதே போலதான் தாய்மார்களே இங்கு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதும் மது வேண்டாம் சொல்லும் குரான கட்டள இங்க செய்ய சொல்லுடைய விஷயத்தில் அங்க மது விஷயத்தில் செய்ய வேண்டாம் என்பதாக சொல்லப்பட்ட அடிப்படையில் இரண்டும் சமம் மதுவை குடிக்கிறது ஹரா தொழுகையை விடுகிறது ஹராம் ஹராம் தொழுகை விடுகிறது எங்க வீட்டுக்குள்ள எத்தனை ஹராம் நடக்குது ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் ஹராம் நடக்குது எங்கட மகள்ல இருந்து அஞ்சு நேரம் ஹராத்த செய் மகன் சொல்றாரு மான் அஞ்சு நேரம் பாருக்கு போயிட்டு வர மாத்திரம் எல்லாரும் அவன் கொள்ளாத குடிகாரன் அல்ல அந்த வீட்டு அந்த பேமிலி சரியான மோசமே ஏன்னா அவங்க குடிகார பேமிலி பாருக்கு போறவங்க அசிங்கமான ஆளுக்கு இவங்க என்னமோ சுத்தமானவங்க தாய்மார்களே சோதரிகளே ஏன் ஹராத்த செய்யறாரு இதே ஹார்தான் தாய்மார்களே ஒரு மனிதன் வீட்டுக்குள்ளார் சோதர்களே உலமாக்கள் தெளிவாக எழுதி இந்த நிலைமைக்கு நாங்க யாரும் கூடாது என் தொழுகையை சொல்லிக் கொடுத்தோம் அங்கிருந்து சொல்லுங்க ஓட்டி பழகுறாங்க தினமும் குளிச்சாகும் அவர் அப்படி பல ஹிட்டார் குளிக்கலாம் இருக்கக்கூடிய குளிக்காம இருக்கக்கூடிய ஒரு நிலம் பண்ணால் ரொம்ப கஷ்டப்படுவார் ஓர் நாள் ட்ரெஸ் மாத்துறாரு அப்படி மாத்தி பழகிட்டாரு அவர் என்ன செய்வாரு அடுத்த நாளைக்கு இரண்டாவது இரண்டாவது நாள் மூணாவது நாள் ஒரு ட்ரெஸ் உடுக்கறது கஷ்டம் வரு அவருக்கு அப்படித்தான் பழக்கம் இது மாதிரி தாய்மார்களே சோரிகளே இந்த தீன் இருக்குது இஸ்லாம் இருக்குது சரீரத்தில் அமல்களை ரத்தத்தோடு ஓடக்கூடிய பழக்கத்தில் உள்ளதாக மாறும் நபி அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அங்கிருந்த பழக்கம் கிடையாது அதுக்கு பிறகு வயசு ஆயிருச்சு இப்ப தொழு அடிச்சு வயசு ஆயிடுச்சு அங்கு வயசுல பெரிய இடத்தை அடையிறாங்க இருந்தா இப்ப சரி அங்க கடமையாக்கப்படுது ஒவ்வொரு நிமிடத்திலையும் ஒரு அளவுக்கும் ஒரு தீமைக்கும் முழுமையாக அங்க ரெக்கார்ட் ஆகப்படுது ஒவ்வொன்றும் ரெக்கார்ட் பண்ணப்படுது பழகிட்டார் விடு பழக்கம் அவர் பாதுகாக்கப்படுவார் பதிவு செய்யப்பட்டார் ஏடாக பாதுகாத்து வச்சிருக்கிறோம் எழுதி எனவே நான் தாய்மார்களை முன்பதாகவே அந்த குழந்தை தயாரிக்கப்படுவோம் தயாரிக்கிறது யார் யாரே ஒருத்தன செல்லதாலும் தாய் தந்தைகளுடைய பொறுப்பு பிள்ளைகள் நீங்க ஏவுங்க தாய்மார்களே சௌர்களே வசலம் சொன்னாங்க படுக்கையில் அவளுக்கு மத்தியில் பிரிச்சிட மனிதனாக பிறந்தால் மனிதன் வித்தியாசமான காலங்கள் நேரங்கள் அந்த தானாகை அல்ல ஏற்படுத்த பிரிஞ்சு நடக்கும் தந்தைக்கும் கிடைச்ச பிள்ளைகளுக்கு மத்தியில் வேற யாருக்கும் அல்ல ஒரே தாய்க்கும் தந்தைக்கும் மத்தியில் கிடைச்ச பிள்ளைகள் அவங்களுக்கு மத்தியில் படுக்கையுடைய விஷயத்தில் கொஞ்சம் ஓரமாக நடந்து கொள்ளும் ஒரு பக்குவமாக நடத்தப்படணும் பிரிச்சு வைங்க ஆனா அன்னைக்கு சுபஹான் அல்லா யார் யாரும் அது ஆணிக்கலாம் பெண் அகரிக்கலாம் மாஷா அல்லா நேர்சரி ஸ்கூல்ல இருந்து அங்க எல்லா ஒருத்தர் கையை பிடிச்சு கொண்டு அங்க ஒரு பாடல் அங்க ஒரு டான்ஸ் அங்கதொரு படிப்பு அங்கதொரு கிளாஸ் அப்படித்தான் சோசியல் சோசியல் ஆரம்பத்திலே நாகரிக நாகரீகமான காலம் அல்லவா இது தாய்மாரே சோதிகளே இப்படி சொல்லி சொல்லி எங்களை ஆரம்பத்தில் அந்த உணர்வுகள் மனிதனுடைய எந்த ஒரு மதிப்போட கண்ணியத்தோட எந்தூய்மையோட வாழும் மண்ணாக்கப்பட்டு போயிடுச்சு ஆரம்பத்தில் என்ன பெயர் வச்சு நாகரீகம் இதனால என்ன ஆயிடுச்சு தாய்மார்களே சோதரிகளே அதுவே என்ன ஏற்பட்டு ஒரு பக்கம் உலகம் என்ன மனித உரிமை மீறர்கள் யாரும் படிக்கையில் அரசாங்களுக்கு சட்டம் என்ன நடந்திருக்கு தலைமர்களை சோழர்களே இந்த குழந்தைகளை பக்குவமாக படைச்சவனோடு உள்ள பயத்தை உருவாக்கி அந்த குழந்தைகள் தாய்க்கும் தந்தைக்கும் பணிவிடைய செய்ய வேண்டிய குழந்தைகள் இப்ப என்ன மகனோ மகளோ வெளிய போனாரு அல்லது ஸ்கூல் போனாரு மகள் பதினாறு வயசுதான் ஸ்கூல் போனவரல ரெண்டு நாள் ஆச்சு மூணாவது நாள் கேட்கிறான் மகளை என்ன பண்ணி மூணு நாள் ஆச்சு ஆள காணல வீட்டுக்கு வரல கேட்டுட்டால் கோர்ட்ல கேஸ் போட்டுருவாங்க மேலே நாடுகள் மேற்கத்திய நாடுகள்ல என் தாயும் தந்தையும் என் சுதந்திரத்தை பறிக்கிறார்கள் தாயும் தந்தையும் என் சுதந்திரை பறிக்கிறார்கள் உமாவும்ப கூட ரோட்ல இருப்பாங்க அவதந்திரம் ஒவ்வொருத்தருடைய மனோச்சை என்ன சொல்லுதோ மிருகத்தனமான வாழ்க்கைக்கு பேர் வச்சிருக்கிறாங்க தாய்மார்களே சோதரிகளை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தன் பெத்த தாய் தந்தைகளை சமைப்பே செய்கிறேன் நான் அதை சாப்பிட்டு எனக்கு பசி போகணுங்கிறதான் இந்த சாப்பாட்டுடைய நோக்கம் இது போல குழந்தை நான் இவ்வளவு சிரமப்பட்ட குழந்தைகளுக்காக இந்த குழந்தைகள் தனக்கு லாபம் உள்ளவங்களாக அமையவிடுமே ஆனால் அப்படியே அமையக்கூடாது எங்களை வழிகாட்டலன்னு இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கிறது நாளைக்கு நீங்களுக்கு அந்த குழந்தைகள் மூலமாக லாபம் தான் என்ற அளவுக்கு தான் சொல்லி தரக்கூடிய தரப்பு உலகம் சொல்றது என்ன உலகத்திலே உதவிய உலகத்திலே உதவிகள் என்ன அண்மையில் கூட பாகிஸ்தான் முதுமை இல்லம் முதியவர்கள் இல்லம் பாப்பா உம்மாவும் கொஞ்சம் வயசுக்கு வந்துட்டாங்க பாப்பாண்டு சொன்னா அல்லது சொன்னா காது கொஞ்சம் கேட்குது இல்ல பாப்பாவுக்கு ஒரு வார்த்தைய மூணு முறை சொன்னாதான் விளங்குது அப்படியான ஒரு நிலைமை கொஞ்சம் டீசெண்டா நடந்து கொள்ள தெரியல இவர் பெரிய அக்கௌண்டர் ஆயிருக்கிறாரு லாயர் ஆய்க்கிறாரு இவர் டாக்டர் ஆயிக்கிறாரு இவர் சந்திக்க வாரதெல்லாம் சும்மா அப்படி லெவல்ல உள்ளவங்க வருவாங்க என்ன லெவல் தொழுகையும் இல்ல களிமாவும் இல்ல அப்படிப்பட்டவங்க தான் வருவாங்க அது ஹத்தான கல்புள்ளவங்களுக்கு விளங்கும் கையெழுந்த கூடிய கண்ணீர் வடிக்கக்கூடிய நல்ல மக்கள் வீட்டுக்கு தாய்மார்களேஸ் அவர்களே சொல்ல வரது என்ன இப்படி வீட்டுக்கு சரியா டீசென்டா நடக்க தெரியாது நடக்க தெரியல இந்த வாப்பாவை இல்லத்தில் கொண்டு போட்டாச்சு அங்க ஒன்று இப்ப என்ன அரசாங்கம் செய்த கராச்சிலேயும் என்ன இல்லத்துக்குள்ள அந்த தாயுடைய அல்லது தந்தையுடைய பா மூத் முடிவு இந்த தாய் தந்தையுடைய முடிவு எப்படி வரணும் மகளுடைய மடியில களிமாவா மகள் சொல்லும் அல்லது வாப்பா சொல்லிக் கொடுக்கணும் அல்லது மகள் வாப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இப்படி அருமையான களிமாவை சொல்லிக் கொடுத்து அல்லாவுடைய கடைசி மூச்ச விடுகிறதுக்கு வழிகாட்டி கொடுக்கப்பட வேண்டிய சந்ததி அல்லவா தாய்மார்களே முதியோர் யார் யாரோ எப்படி எப்படியோ இந்த மாதிரிக்கு அந்த இடத்துல உயிர் போயிடுச்சு சரியப்பா மூத்தானதுக்கு பிறவாவது அந்த பிள்ளை வந்து இந்த ஜனாதாவை கொண்டு போயிட்டு அழகான முறையில தொலை வச்சு ஒரு முஸ்லிமான அடிப்படையில் ஒரு உதவிய இப்போ அங்க உள்ள மேனேஜர் கால் பண்றாரு உங்களோட டேட்டாவோ அல்லது மாமியோ மௌத்தப்பா வந்து எடுத்துட்டு போங்க அப்படியா கொஞ்சம் நீங்க நான் வரேன் டைம் ஆச்சு பிஸியாக ஆயிடுச்சு அவரு டைம் ஆகி பிறகு கோல் வருது இல்ல இல்ல பட் டைம் இல்ல நான் இப்படி ஒரு கம்பெனியில நான் மேனேஜ்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன் நான் முக்கியமான பிஸியாக போச்சு டைம் பாஸ் ஆகி கொண்டு போகுது அதனால வச்சு கொண்டு இருக்கிற வேலை நீங்களே பார்த்தா அடக்கி போடும் நீங்களே பார்த்து அடைக்கி போடும் சங்கியான தாய்மார்களே சோதரிகளே குழந்தை காலம் கஷ்டப்பட்டது இந்த தாயின் எதிர்பார்க்கிறாங்க விஷயத்தின் தரபுல்லாமல் நடக்கிறது அம்சம் இது நாளைக்கு நாகரிகம் சொல்லிக் கொடுக்குது தன்னுடைய ஜனாத கூட இல்லாத நிலைமைக்கு கண்ணியமான தாய்மார்களே சோதர்களே ஆக இந்த அடிப்படையில் எங்களுடைய காலங்கள் அல்லா காலத்தில் இருக்கிறாங்களே மிக பாக்கியமான சொத்துக்கள் ஆக இந்த அடிப்படையில் அந்த குழந்தைகள் தருமையை செய்யப்படணும் நாளை உலகத்திலும் எங்களுக்கு கண்ணியம் தரக்கூடிய பிள்ளைகளாக மூத்தாகி மண்ணறைக்கு போனால் அந்த பிள்ளைகள் மூலமாக நலவுகள் அடையக்கூடிய சந்ததிகளாக மாறப்படணும் அந்த அளவுக்கு தயாரிக்கப்படும் எனவேதான் அபிசல்லாஹி வசலம் இப்படியானிய அல்லாவினால் இறக்கி வைக்கப்பட்டது யாரும் தொகுத்து வகுத்து கொடுத்ததல்ல அங்க டீச்சர் மார்க்கு சேர்ந்து படிச்சு கொடுத்த பாட்டு எல்லா பாட்டும் பாடும் அந்த குரான் நாங்கள் ஒரு மனிதர்களை இருட்டில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய குரான் இது இருட்டு வாழ்க்கை ஆனா அந்த இருட்டெல்லாம் தூரமாக்கி ஒரு பிரகாசமாக வாழ்க்கையின் பக்கமாக கொண்டு போய் சேர்க்கும் அப்படிப்பட்ட குரான் இது அது உமர் எப்படிப்பட்டான் சொல்லப்பட்டு அல்லா வாசாத் எழுதுகிறார் சத்தியமாக அவருடைய கழுதை இஸ்லாமும் எப்படி கணித இஸ்லாமான உமர்ந்தாலும் அவருக்கு இஸ்லாம் கிடைக்காது அவ்வளவு அந்த கல்வி எப்படி வெடிச்சமாச்சு நம்ம நீண்ட வரலாறு தாய்மார்களே வரலாறு சொல்லி கதை சொல்லி சம்பவங்கள் சொல்லி காலத்தின போக்குறதுக்காக பேசல ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்ல முதல் எனக்கும் அமல் செய்ய தொகைக்கு தரணும் அல்ல உங்களுக்கும் முழு முஸ்லீமுக்கும் அல்ல நசீமர் தரணும் தாய்மார்களே சோதரிகளே எல்லாருக்கும் தெரியும் இந்த சத்தம் காதல விழுகுது உமரவில் போய் கண்ணத்துல அரைகிறாங்க கண் கலங்குது கண்ணத்துல ரத்தம் கசியுது சகோதரிய ஆனால் இங்க வெளிரங்கத்துல ரத்தம் கசியுது ஆனால் குரானுடைய வசனம் தலைமர்களே இந்த குரானுடைய கொஞ்சம் மாத்திரம் தனி இது இப்ப கேக்கிறான் என்ன பண்ணி ஓதிக்கணும் அதனால நீங்க கை வைக்க தேவையில்லை தர முடியாது நேரடியா போறான் குளிச்சு கொண்டு எல்லாருக்கும் தெரியும் அந்த அல்லாவிட்டார் இந்த இடத்துக்கு கொண்டு போய் எனக்கு நபி வாரதாக இருந்தா அதில் தொமர்தான் வருவார் அதில் இப்படி சொன்ன ஒரு சந்தர்ப்பத்தில் எப்பவுமே நீங்க வார வழியில் வாரான் இல்ல நீங்க வார வழிக்குது அல்லவா நீங்க ஒரு வழியில் வந்தீங்க வேறொரு வழி அலை செய்யறான் உங்களுடைய முகம் கொடுக்க அங்கிருந்த படுகை சேர்த்துட்டான் தாய்மார்களே அல்லா என்ன சொன்னா கிதாபு அந்த ஒரு வேதத்திலே ஜன்நாசம் மாசூர் மனிதர்கள் இருட்டில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் சுபா எவ்வளவு தூரம் வெளிச்சம் வெளிச்சத்தை கொண்டு நூறும் குரான் வெளிச்சம் எவ்வளவு தாய்மார்களே பதிவு செய்யப்படுது பைலாவில் அதாவது பைலாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு எந்த அளவு கண்டால் ஒரு கிராம வாசிகள் அல்ல எவ்வளவு இறக்கப்படுறான் அந்த குரான் அந்த சின்ன பிள்ளைக்க நாவல் இருந்து வரக்கூடிய அந்த குரானுடைய வசனத்தை கொண்டு எவ்வளவு இறக்கப்படுறான் இன்னல் கௌ ஒரு கூட்டம் வாழ்றான் முடிவு செய்யப்பட்ட முடிவுன் இறங்கிறது மட்டும் அழிக்கப்பட்டு ஹலாகாக்கப்படுவதுதான் ஒரு பிள்ளை என்ன செய்து அணிகம் அவனுடைய சின்ன பிள்ளைகள் அங்கிருக்கக்கூடிய மதரசாவில போய் உட்கார்ந்து கொண்டு அந்த குழந்தை என்ன செய்து திருமர வசனத்திலிருந்து அலம் ரப்பாகிய ஆழத்தார்களை எல்லாம் படைச்சு பராமரிக்கக்கூடிய அந்த அல்லாவுக்கு சர்வ புகழும் என்று சொல்லி அந்த புள்ள அந்த சின்ன நாவால அல்லாஹூ புகழுது வசனத்தை ஓது அதை கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க இந்த நாவ ஊறக்கூடிய அசைவிருக்கு அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான் இதனுடைய வரக்கத்தை அல்லா சொன்னாங்க வருஷத்துக்கல்ல அந்த உயர்த்தி விட்டான் எடுத்து விட்டான் அல்லா முடிவு செஞ்ச அதாப் இருக்குது நாற்பது வருஷத்துக்காக இந்த பிள்ளையுடைய நாவில் இருந்து வந்த வார்த்தையை கொண்டு அல்ல இறக்கப்பட்ட அந்த அதாபே அகட்டி விட்டான் நாற்பது வருஷமாக தாய்மார்கள் ஓதப்பட வேண்டிய குரான் அந்த சின்ன நாவுகளில் ஓதப்பட வேண்டிய குரான் எவ்வளவு தூரம் இருக்குது எவ்வளவு தூரம் அந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் தாய்மார்களே துன்யாவும் சலாமத் ஆகராவும் சலாமத் தாய்மார்களே அல்ல உலகத்துக்கு இருக்கிற தூரமாக்குறான் இந்த குரானை கொண்டு அல்லாவுடைய அன்புக்கு கொடுங்க அல்லாஹுடைய கல்வுக்கு இறக்கத்தை அந்த குழந்தைகள் நபியுடைய போதனைகள் தாய்மார்களே எனவே இந்த அடிப்படையில் தாய்மார்களே சோதரிகளே நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு குழந்தைய பெற்றோம் வளர்த்துட்டோம் நல்ல வீடு கட்டி கொடுத்து எல்லாம் அடிப்படையை கொடுக்கல என்றால் தாய்மார்களை குற்றவாளி அந்த குழந்தைகளை கொண்டு எங்களுக்கு தெரியும் அல்லா ஒரு பிள்ளைக்கு செஞ்ச நசிகத்தை சொல்லித்தான் தன்னுடைய மகனுக்கு அழகான கடைக்கு போகல என்றால் மகள் டியூஷன் போக என்றால் வேறாண்டு சொல்லல படிக்கிறதும் போறதும் வேறாண்டு சொல்லல தாய்மார்கள் இதெல்லாம் கடமைய சொல்லி உலகத்தில் மகான் அல்லாபுயா என்னுடைய அருமை மகனே எவ்வளவு அல்லஹா அல்ல பயன் செய்றான் தொழுகையிலைனே அந்த அல்லாவுக்கு சரியான ஒரு நானும் வச்சிரு அல்லோ அல்ல ஒரு சாப்பிடும் பொழுதும் அல்ஹா அல்லாஹூக்காம எழும்பும் போதும் அல்ஹம் போகும்போது வரும் போதும் இது நடக்கும் போது மசாலா ஒரு நாளை என்றால் அந்த மிகப்பெரிய இருக்கு முதலாவது களிமாவை சொல்லிக் கொடுக்கிறான் தொடர்ந்து நபித் தனது மகனுக்கு அடுத்ததாக சொல்லிக் கொடுத்து இப்ப நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்க மகன் நீங்க தொழுகையை நிலைநாட்டிக் கொள்ளும் அந்த ஈமான்ல அந்த அல்லா எவ்வளவு தூரம் உருவாக்கப்படின்றால் அந்த அல்லா சகல சந்தர்ப்பத்திலும் எனக்கு முன்னாடி இருந்து கொண்டே இருக்கிறான் அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான் இந்த மனோ பக்குவம் அமையணும் அதனால சொல்லி சொல்லிக் கொடுக்கிற அந்த அளவுக்கு ஒரு அசிங்கத்தை ஒரு அசிங்கத்தை சேரிங்க பெரிய கடற்பாறைக்கு கடற்பாறை ஒரு பெரிய மலை குன்று அல்லது அந்த கல்லுக்கு கீழ அப்படி போய் உட்கார்ந்து கொண்டு எவ்வளவு செய்யுங்க ஒரு கடுகு இருக்குது அந்த கடுகளுடைய வித்துடைய அளவுக்கு தான் ஒரு சின்னதை செய்றீங்க மகனே அப்படிப்பட்ட ஒரு சின்னதை அல்லாவுக்கு மாறாக செஞ்சாலும் இந்த வானங்கள் பூமிகள் எங்கேயாவது ஓடி ஒழிஞ்சு எங்கேயாவது ஒளிஞ்சு மறைஞ்சு செய்யறீங்க அப்படி செஞ்சாலும் மகனே அதையும் அல்ல கொண்டு மகனே தெரியும் தாய்மார்களே எங்கெல்லாம் நடந்துருச்சு இன்னைக்கு வளமாக்கல் தெளிவுபடுத்து மறந்த நிலைமையில பாவம் நடக்குது ஏன் தாய்மார்கள் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிற அந்த உணர்வு உறங்கி போனால் அதனாலதான் லுக்மாலம் எவ்வளவு பெரும் அழுத்தமான ஒரு விஷயத்தை சொன்ன மகனே நீங்க அவ்வளவு ஒரு சின்ன இந்த வானத்தில் பூமியில எங்க போய் ஒழிச்சு பார்த்தீங்கன்னா செஞ்சாலும் சரி اتبه ان لطيف ஆழமாக அவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான் நல்லா தெரியும் எனக்கு கண்ணியமான தாய்மார்களே சோழர்களே இந்த உணர்வு இந்த உணர்வு ஆரம்பமாக எல்லா கல்புகளையும் ஓனாய் பிடிச்சிருச்சு சொல்ல தாய்மார்களே சோதரிகளே அந்த ஆற்றுடைய ஆடுமை படிப்பும் இல்ல பதவியும் இல்ல பட்டம் இல்ல பாலைவனத்தில் அவன் கேட்கறதுக்கு ஆள் பார்த்து அடிமை ஒரு சுதந்திரம் கூட கிடையாது ஒரு பதவியும் கிடையாது அவனுக்கு ஆங்கிலம் தெரியாது இவனு மருந்து எல்லா வந்து வார்த்தைய எல்லா நேரம் சொல்லி சொல்லி தன்னுடைய உள்ளத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருப்பான் ஐ நல்லா அல்ல அல்ல அல்ல இங்க போய்த்துட்டான் தாயமர்களை இந்த உணர்வு ஒளிமா நடக்கும் எல்லா அழிகளும் திறந்து கொடுக்கப்பட்டிருக்கிறோன் கைக்குள்ள வச்சுக்கொண்டு உலகத்தை உலகத்தில் உள்ள எல்லா பாவத்தை ரசிக்கலாம் கை உள்ளுக்கு வச்சுக்கொண்டு கைக்கெல்லாம் கையில் வச்சுக்கொண்டு உலகத்தான் உலகத்தில் உள்ள எல்லா பாவத்தை ரசிக்கிறார் அந்த பகுதியை சொல்ல போற உலகத்தில் நடக்கூடிய இந்த பவுண்டேஷன் பட்டமும் பதவியும் பெரிய நாகரீகம் வளர்ந்தாலும் சரி எவ்வளவு பெரியாலும் சரி உலகத்தில் அசிங்கம் அழிவு தான் அசிங்கத்தினுடைய முடிவு அழிவு அசிங்கத்தினுடைய முடிவு அழிவு காட்டுறான் பெரும் பயன் செஞ்சுட்டு அத்தனை பேர்களை நாங்க பிடிச்சோம் அவங்கள்டுமன் அவங்க சிலர்களுக்கு பயங்கர புயல கொண்டு அழிச்சோம் பயங்கரமான சத்தத்தை கொண்டு அழிச்சோம் பெரும்பெரும் குகைகளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தான் சத்தங்கள் தோடுபுடி ஆகப்படுது அவன் போட்டவங்களை பெரும் பெரும் சொத்துக்கு சொந்தக்காரர் அப்படி பூமி சுழிவாங்கி அழிச்சோம் பலர்கள் அப்படி கடல்களுக்கு மூழ்கடிக்க செய்தும் தாய்மார்களே அழிவுக்கு காரணம் என்ன அறிவு இல்லைங்கிறது அல்ல ஆராய்ச்சி இல்லைங்கிறது கண்டுபிடிப்புகள் இல்லங்கிறது அல்ல தாய்மார்களே அல்லாஹுடைய அச்சம் இல்ல அந்த பவுண்டேஷன் சரி வரல அதனால அங்க வாழ்க்கை மிகப்பெரிய அபாயமான வாழ்க்கை அதனால அழிவு பிடிச்சி நிறுத்துறது தாய்மார்களே எங்க எதிர்கால வாழ்க்கை எல்லாருக்கும் விருப்பம் வாழ்க்கை நல்ல அமையணும் நல்லா கண் குளிர்ச்சியாக எல்லாருக்கும் தாய்மார்கள் எங்களுக்கும் விருப்பமா தான் ஆனால் அந்த பிள்ளைய வாழ்க்கை வாழ்க்கையாக அமைவன் சீராகணும் மகனே நல்லதற்கொண்டு ஏவிக்கொண்டேன் மகனே நல்லது <Sanye> <Sanye> <Sanye> <Sanye> <Sanye> பொறுப்பு கஷ்டங்களின் பொறுமை உலகத்தில் தாய்மார்களே மார்க்கத்தோட வாழும் போது எல்லாரும் அறகுறையா போறது இந்த நேரத்தில் நாகரிகம் ஆடு இருக்குது மாடுக்குது அது கையறிவு தான் இருக்கு அது அறகுறையா நிர்வாகம் கிடையாது அதுக்கு ஒரு டிரஸ் கிடையாது என்ன தாய்மார்களே எவ்வளவு அறகுறையுமோ பல நாடுகள் தாய்மார்களை நிர்வானத்துக்கு பெயர் நாகரீகம் நாகரீகம் இதுதான் நாகரிகம் தாய்மார்களே சோதர்களே இந்த ஆடுகளும் மாடுகளும் மிருகங்கள் எங்களை விட நாகரிகமாக வாழும் அறிவுள்ள பகுத்தறிவு மனிதன் இருக்கிறானே இவன் அறிவோடு சிந்தனையோடு வாழ வேண்டிய இவன் ஒழுங்காக ஒழுக்கமான உடுப்படுத்தி ஒழுக்கத்தோடு அப்படி ஒரு வகையில் என்ன சொல்லவா சொன்னால் மார்க்கத்தை தீன எடுத்துக்கொண்டு வாழக்கூடிய சமயத்தில் கொஞ்சம் கஷ்டம் சோழர்களுக்கு கஷ்டங்கள் சிரமங்கள் இப்படி வந்துச்சு எனவே தாய்மார்களே சோறைகளே கூட்டம்ல எ குடும்பத்துக்குள்ளாங்க மனுஷன் வாழப்பான்னு சொல்லி சொன்னா இதெல்லாம் இந்த காலத்துல சரி வருமான குடும்பத்துக்குள்ளே ஒரு பக்குவத்தோடு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குமா தெரியும் சில நேரத்தில் எங்க உள்ளமே சொல்லிடும் சரிதானே எல்லா இடத்துலையும் நாங்க செக்கனாக வேண்டி நாங்களே கொஞ்சம் அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி லூஸ் ஆகிட்டுமே அப்படியும் செய்திகள் சொல்லக்கூடிய நேரம் இல்லாம் இப்படிதான் போதா போட்டு வீட்டுக்குள்ள உந்தோணும் என்ன வெளிவருது மனசுக்குள்ள வெறுப்பு வந்துருச்சு என்ன செய்யலா அல்ல சொல்ற சொல்லி கடைசிக்கு அடிமையாக ஆளை இல்லாமல் அடிமையாக கடந்து உரிமை யாரெல்லாம் உலகத்தில் தாய்மார்களையும் அதாவது காப்பீர்கள் எழுபது காப்பிர்கள் கிடக்கிறாங்க அபு ஜஹிர் போன்ற கொடியவர்கள் உட்பட இன்னதுனா ஹக்கா பகல் வாக்களிச்சவை கேவலப்பட்டு போய் கிடைக்கிறீங்களே அல்லா உங்களுக்கு எந்த கேடையும் எந்த பயங்கரமான ஆகராவையும் வாக்களிச்சானோ அதை கண்டுட்டீங்களா ஆனா எங்களுக்கு எந்த வெற்றியும் கண்ணியத்தையும் தாரதாக வாக்களிச்சான நாங்க அடைஞ்சிட்டோம் நீங்களும் அடைஞ்சிட்டீங்களா உண்மை தாய்மார்களை மார்க்கும் மிக்குதை தீன் எடுத்துக்கொண்டால் நாங்கள் அகரிக்கலாம் மார்க்கு பிள்ளைகள் அகரிக்கலாம் மார்க்கும் இருக்கும் என்ற வெற்றியாளர்கள் வெற்றியாளர்களின் சந்தேகம் இல்லை இந்த அடிப்படையில தான் தாய்மார்களே எங்களை எதிர்கால சந்ததிகள் இருக்கிறாங்களே மார்க்கம் உள்ளவங்களாக வெற்றியாளர்களாக நிம்மதி உள்ளவங்களாக வாழ மார்க்கத்தை அடிப்படை அம்சம் எனவே நபிசல் அல்லாஹ் அலி வஸ்லாம் அவங்களும் அல்லஹும் இல்ல இந்த ஹக்கீம் அலி இஸ்லாத்து செய்திகள் லுக்மலி இஸ்லாம் சொன்ன வரலாறு ஒரு முக்கியமான ஒரு செய்தி தாய்மார்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை தான் சொல்லிக் கொள்ளக்கூடிய தேவையான கட்டமாக இருக்கிறது அந்த என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா தொமையை தடுங்க பொறுமையாக இந்த விஷயத்தான் சொன்னதோடு அந்த முக்தாலின் பஹூ இன்னஹா யுசிம்புள்ள முக்தாலின் பகூ மகனே எவ்வளவு அழகான அகலாக்க சொல்லி கொடுக்கிறாங்க தெரியுமா அகம்பாவத்துலக்காதீங்க மட்டும்னத்துக்கு சொக்காராலும்தவியில கொடிக்கட்டி பறக்கூடியும் சரி உலகமே உங்களுக்கு சொந்தமாக இருந்தாலும் சரி பெருமையாட நடக்காது பெருமை அடிக்கூடிய யாரையும் நேசிக்கிறது இல்ல எனவே தாய்மார்களே சோதரிகளே சொன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆளும் சொல்லும்பொழுது ஒரு நடையில விளங்கும் இந்த நடை முஸ்லிமுடைய நடையாணு பிரௌனியத்தினுடைய நடையா நடந்த நடிகிறது அல்ல விரும்புகிற இந்த பூமியில பணி ஓடு நடங்க உங்களுக்கு பதவி இருக்கலாம் பட்டம் இருக்கலாம் பாக்கியங்கள் இருக்கலாம் துன்யா பூரா ஆன நீ அடிமங்கறதை மறந்துடக்கூடாத பணிவோடு நடக்கும் மக்களை விட்டு நீ பெருமத்தனத்துடன் திரும்ப முகம் நடக்காது ஆனி கவலைக்குரிய விஷயம் தாய்மார்களே கொஞ்சம் அவர் ஒரு பேசிட்டா கொஞ்சம் அரவு பேசிட்டார் இவர் கொஞ்சம் இவர் சாதாரண ஆள் கூட திரும்பி இவர் கொஞ்சம் ஆங்கிலம் பேசிட்டா அவர் சாதாரண ஏழைகளோடு திரும்பி பார்க்க மாட்டார் நபி அவங்க அப்படி இந்து வாசிந்தான் சோ மகானுல்லா யாரும் என் ஒரு எளிமையோட வாழவை எளிமையோட கூட்டத்தோட மோச எளிமையோ எனக்கு கேமத்தில் எழுப்பாட்டியால் தாய்மார்களே சோதரிகளே அல்லாஹு அண்ணன் தம்பி உறவு கிடையாது ஒரு தர்பியத்தை பிள்ளைகளுக்கு எப்படி லுக்மான மகனுக்கு சொன்ன உபதேசம் இது தருபியத்து எப்படியோ தாய்மார்களே சோதரிகளே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிருவோம் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிருவோம் நாங்கள் எல்லாரும் பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் பொதுவாக பொறுப்பை பத்தி கேட்கப்படும் தன்னுடைய குடும்பத்தை பத்தி தன்னுடைய பிள்ளைய பத்தி எவ்வளவு தூரம் பொறுப்பாக கேட்கப்படும் அது துமறை பிறந்தாங்க நதிக்கு பக்கத்தில் நதிக்கு பக்கத்தில் என்ன அந்த நதிக்கு பக்கத்தில் என்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு நாய் செத்து கிடந்தால் ஒரு நாய் செத்து அந்த நாய் பத்தியும் கேமத்தில் அல்ல என்னத்தில் கேட்பானோட பயமா இருக்கா அமீர் உருள் நீ உலகத்துடைய ஹலிபாவாக இருந்தாய் உன்னுடைய ஆட்சியின் கீழே ஒரு உயிர் உள்ள ஒரு ஜீவன் பசி கொடுமையால செத்ததே நீ தாய்மார்களே மனிதனுக்கு மட்டுமல்ல மிருகத்துக்கு நான் பொறுப்பு என்ற அளவுக்கு உணர்ந்தாங்கன்னால் அது குமரே பார்க்கிறது எல்லா கயாமுக்கிடையே நாளில தன்னுடைய சொந்த பிள்ளைய பத்தி நாம எவ்வளவு தூரம் கேட்கப்படுவோம் தாய்மார்கள் எவ்வளவு தூரம் கேட்கப்படுவோம் எவ்வளவு தூரம் அவங்களோட வாழ்க்கையில் அல்ல அவருடைய அன்புக்குரியவங்களால் ஒரு பெரிய தேவை இதெல்லாம் முதலாவது பாடம் தாய்மார்கள் இப்படியான தருவியத்தை எல்லாம் செய்யலாம் இந்த தருவியத்தை எல்லா தருவியத்தையும் ஆக